तापत्रय विनाशाय, சச்சிதானய விஷோத்தியே தாத்தய விநா நத்சங்க மயிமா சத் அஞ்சசா விந்த பதம் सत्संग मई भक्त सत्संग कषयन भक्ति इं मईंग विषय सप्तमी मई भक्त महा उपासीता यहां मई भक् उपाता यहावनवन உபாசிதா பக்தியா அப்படி சேர்த்துக்கணும் மயிபக்தியா உபாசிதா மாம் யஹா மயிபக்தியா உபாசிதா எவன் ஒருவன் என்னை என் விஷயமான பக்தியினால் உபாசிக்கிறானோ பூஜிக்கிறானோ வழிபடுகிறானோ அப்படின்னு அர்த்தம் சஹாவை இந்த வைன்னு சொன்னால் உறுதியாக நிச்சயமாகன்னு அர்த்தம் சஹாவை அவன்தான் சத்பிகி தரிசித்தம் மே பதம் அந்த சத்பிகி குருமார்களால் உணர்த்தப்பட்ட அந்த இறைவனுடைய ஸ்வரூபத்தை அப்படின்னு அர்த்தம் சத்பிகி தரிசித்தம் மே பதம் பகவானுடைய ஏக்கரூப அநேக்க ரூப அரூபத்தை சாதுக்கள் குருமார்கள் சம்பிரதாய வித்துகள் உபதேசிக்கிறார்கள் அப்பேற்பட்ட உபதேசங்களால் சத்பிகி தரிசித்தம் மே பகவானுடைய ஸ்வரூபத்தை அவர்கள் காட்டி அப்படி காட்டி அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை அஞ்சசா விந்தே ரொம்ப சுலபமாக அவன் அதை அடைந்து விடுகிறான் ஆக சாது மகாத்மாக்களால் சொல்லப்பட்டபடி ஈஸ்வர பக்தியினால ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை சாது மகாத்மாக்களுடைய உபதேசத்தின்படி அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் என்பது இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி